நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போது சாக்லேட் கேரமல் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள் சாக்லேட் ஸ்பன்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாக்லேட் சாஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேரமல் சாஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டார்க் சாக்லேட் ஃபிப்டி கிராம்ஸ் ஒயிட் சாக்லேட் ஃபிப்டி கிராம்ஸ் செய்யமுறை முதல்ல ஒரு பவுல சாக்லேட் ஸ்பன்ஸ் அதாவது சாக்லேட் பேஸ்ட் கேக் அது வச்சும் அதுக்கு மேலே சாக்லேட் சாஸ் வச்சிடணும் ஊற்றிடணும் அதுக்கு மேலே சாஸ் ஊற்றிட்டு மறுபடியும் அடுத்த லேயர் சாக்லேட் ஸ்பான்ஸ் வச்சிடணும் அதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் டார்க் சாக்லேட் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் சாக்லேட் பேஸ் கேக் வச்சிடணும் நமக்கு வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கும் வெண்ணிலா கேக் பிடிக்கும் அப்படின்னா வெண்ணிலா பேஸ் கேக் வச்சுக்கலாம் நமக்கு என்ன பேஸ் பிடிக்குமோ எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை நம்ம வச்சுக்கலாம் பேஸாக இதை அப்படியே எடுத்து மைக்ரோவேவ் ஆர் டென் செகண்ட்ஸ் வச்சு எடுத்தோன்னா ஹார்ட்டாக சர்வ் பண்ணலாம் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சாக்லேட் கேரமல் புடிங் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்